நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு நவம்பர் ஒன்று ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த நாட்டுக்கு அப்படின்ட்டு பாரம்பரிய சின்னங்கள் இல்லாட்டி கட்டிடங்கள் இருக்கும் அது எவ்வளவு சின்ன நாடாக இருந்தாலும் அப்படிப்பட்ட கண் கட்டிடங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் உதாரணத்துக்கு நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டிங்கிட்டு வைங்களேன் தாஜ்மஹால் அப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோயில் மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் இதெல்லாம் பாரம்பரிய சின்னங்களை சேர்ந்தது அந்த வகையில் பிரபலமான கட்டிடங்கள் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லியில் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடம் அப்புறம் இந்திய ஜனாதிபதியோட ராஷ்டிரபதி பவன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இந்த கட்டிடங்கள் அதாவது நான் சொன்ன இந்த பிரபலமான கட்டிடங்கள்ல ஒரு ஒத்துமையை கூட நீங்க பார்க்க முடியும் பார்க்க முடிஞ்சதா அது இந்த கட்டிடங்கள் நான் சொன்ன இந்த கட்டிடங்கள் எல்லாமே அரசாங்கத்தோட ஆட்சி மன்ற கட்டிடங்கள் அப்படின்ட்டு நாம் சொல்லலாம் இல்லையா அதாவது ஜனாதிபதி மாளிகை பாராளுமன்ற சட்டமன்ற கட்டிடங்கள் இதெல்லாமே அரசாங்கங்கள் ஆட்சி மன்ற கட்டிடங்கள் அந்த வகையை சேர்ந்தது இது ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா ஜென்ரலாவே ஒரு நாட்டோட ஆட்சி அதாவது கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எதுக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கத்தான் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தோட இருநூறாவது ஆண்டு நிறைவு சிறப்பிக்க வெளியிடப்பட்ட ஒரு அஞ்சல் தலை மற்றும் அந்த கட்டிடம் சம்பந்தமான தகவலை தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கவும் போறோம் உலக நாடுகள்ல சூப்பர் பவர் நாடு அப்படின்ட்டு குறிப்பிடப்படுற ஒரு நாடு அமெரிக்கா இந்த நாட்டிலையும் நம்ம இந்தியில அதாவது நான் முன்னாடி குறிப்பிட்டிருந்த மாதிரியான கட்டிடங்கள் இருக்கு அதாவது நம்ம இந்திய பாராளுமன்றம் அது மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற கட்டிடம் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேபிட்டல் அப்படிங்கிற கட்டிடம் நம்ம இந்தியாவில டெல்லியில இருக்கிற சவுத் பிளாக் கட்டிடத்துல இராணுவ அமைச்சகம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அமெரிக்காவோட இராணுவ அமைச்சகத்தோட கட்டிடத்தை பென்டகன் பில்டிங் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க அந்த முறையில் நம்ம இந்திய ஜனாதிபதியோட வீட்டை ராஷ்டிரபதி பவன் அப்படின்ட்டு அழைக்கிற மாதிரி அமெரிக்க நாட்டோட அதிபரோட வீட்டை த ஒட் ஹவுஸ் அப்படின்ட்டு அழைப்பாங்க அதாவது வெள்ளை மாளிகை அப்படின்ட்டு அழைப்பாங்க இந்த ஒயிட் ஹவுஸ் அதாவது அமெரிக்காவோட வெள்ளை மாளிகை அதிபர்கள் தங்கறதுக்காக அதாவது அவங்க ஆட்சியில் இருக்கிறப்போ தங்கறதுக்காக கட்டப்பட்டு அது ஆயிரத்தி எட்நூறாம் வருஷம் திறந்து வைக்கப்பட்ட தினம்தான் நவம்பர் 1. இன்னைக்கு இருநூற்று இருபது நிறைவு செய்கிற இந்த கட்டடத்தை ஆயிரத்தி எட்நூறாம் வருஷம் இத திறந்து வச்சவர் அப்போ அமெரிக்க நாட்டோட ரெண்டாவது அதிபரா பதவியில் இருந்த ஜான் ஆடம்ஸ் அவர்கள் 132 முப்பத்திரண்டு அறைகள் முப்பத்தஞ்சு பாத்ரூம்கள் நாநூற்றி கதவுகள் கொண்ட அமெரிக்க நாட்டோட வெள்ளை மாளிகை ஆயிரத்தி எழுநூற்றி வருஷம் கட்ட ஆரம்பிச்சு ஆயிரத்தி எட்நூறுல கட்டி முடிக்கப்பட்டது அயர்லாந்து நாட்டு கட்டிடக்கலை வல்லுநரால் கட்டப்பட்ட இந்த பில்டிங் ஒரு மிகுந்த பாதுகாப்புக்கு உட்பட்ட ஒரு பகுதி இந்த கட்டிடத்தோட இருநூறாவது ஆண்டை சிறப்பிக்க அமெரிக்க அஞ்சல் துறை இரண்டாயிரமாம் வருஷம் 33 மூணு சென்ட் மதிப்புள்ள அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலையை நாம பிரபலமான கட்டிடங்கள் அதாவது ஃபேமஸ் பில்டிங்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் அதிபர்கள் மாளிகைகள் அதாவது பிரசிடன்ஸ் பில்டிங்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் ஆர்கிடெக்சர் அதாவது கட்டிடக்கலை அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்